ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதா நம கமணு சாத்விக்கலம் ரஜசுலு அஞானம் தமசலம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குணங்களுடைய பெயர்கள் அதனுடைய லக்ஷணங்கள் பந்தன பிரகாரங்கள் அதனுடைய லிங்கம் அடையாளங்கள் இதை பற்றியெல்லாம் உபதேசம் பண்ணினார் கடைசியாக அந்தந்த குணங்கள் அதிகமாக இருக்கிற போது ஏற்படக்கூடிய புனர்ஜன்ம கதியை பற்றியும் சொன்னார் இதெல்லாம் சுருக்கி மறுபடியும் இங்கே சொல்லுகிறார் சுகிருத்திய கர்மனகா சாத்திகம் நிர்மலம் பலம் சுகிருத்திய கர்மணா அப்படின்னு சொன்னால் சாத்விக அதாவது புண்ணிய கர்மாக்களை பண்ணினா சத்துவகுணம் விறத்தியாகும் அதாவது மன தெளிவு மன ஒருமைப்பாடு மனதில் அமைதி தெளிவான ஞானம் இதெல்லாம் அதனுடைய பிரயோஜனம் புண்ணிய கர்மாக்களை பண்ணுறது ஆக சாத்விக சுகிருத்தியன்னு சொன்னாலே சாத்விக கர்மாக்கள் இதை பற்றி பகவான் பதினெட்டாவது அத்தியாயம் 23 மூணாவது ஸ்லோகத்துல சொல்ல போறார் நியத்தம் சங்கரகிதம் அராகத்வேஷத பலம் அபல பிரேபுனா கர்ம எத்தத் சாத்விக முச்சியத்தே அப்படின்னு அங்க சொல்லுவார் ஆக புண்ணிய கர்மாக்களை பண்ணி கொண்டே இருந்தா அதுவும் சாத்விகமான புண்ணிய கர்மாக்கள் கர்மாக்கள்லேயே சாத்விக கர்மா ராஜச கர்மா தாமச கர்மான்னு இருக்குன்னு பின்னால சொல்ல போறார் ஆக சத்வகுணம் ஓங்கணும்னா சாத்விக காரியங்களை எல்லாம் பண்ணணும் தர்மானுஷ்டானங்களை நன்றாக பண்ணணும் நிஷ்காமமா பண்ணணும் ஆகா ரஜசஸ்து பலம் துக்கம் ரஜோகுண கர்மாக்கள் ராஜசஸ்ய கர்மனகா துக்கம்தான் ஏற்படும் அது பெரும்பாலும் பொருளியலை சார்ந்ததாக இருக்கும் இந்த சாத்விக கர்மாக்கள்லாம் அருளியலை சார்ந்ததாக உள்ளத்தை அமைதிப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு செய்யக்கூடிய செயல்கள்லாம் சாத்விக கர்மா அதாவது சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தை முன்னிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி செய்யக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் செயல்களெல்லாம் சாத்திக கர்மா அதனால் அமைதியும் ஒருமுகப்பாடும் தெளிவும் பரந்த மனமும் வரும் ஆனால் இதில் என்னென்னா குறுகிய மனப்பான்மையோடு செய்கிறதுனால நிறைய அதில் தோல்விகள்லாம் ஏற்படும் அது மாத்திரமில்லை எவ்வளவு நமக்கு கிடைச்சாலும் நிறைவு ஏற்படாது ஆக அதனுடைய பலன் துன்பந்தான் அதே மாதிரி தமசகா கர்மணா ரொம்ப அளவுக்கு மீறின சுயநலத்தோட பண்றது அதாவது ரஜோகுணத்திலேயாவது பிறரை ஓரளவுக்கு மதிக்கிற சுபாவம் இருக்கும் எல்லாரையும் கெடுதல் செய்யறதையே குணம் கொண்டிருக்கிறவர்கள் பிறருக்கு தீங்கு செய்யறதையே திட்டம் போட்டு செய்வார்கள் தமகுணத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன ஆகும்னா அறியாம மேலும் மேலும் வளருமே தவிர ஒரு அறிவோ ஒரு அமைதியையோ அவர்களால் உணர முடியாது அவர்களாலையும் பிறருக்கு அதை வழங்கவும் முடியாது ஆகையினால கிருஷ்ணர் இதை எதுக்காக சொல்றாருன்னா நம்ம இதை புரிஞ்சு பகுத்தறிஞ்சு நாம் இதெல்லாம் விடணும் தமோ குண காரியங்கள் பிறருக்கு தீங்கு இழைக்கின்ற காரியங்கள் சுயநலங்கள் சுயநல செயல்கள் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பொதுநலத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய செயல்கள் நமக்கும் அமைதியையும் சமூகத்துக்கு அமைதியும் கொடுக்குங்கிற காரணத்தினால இதை உபதேசம் பண்றார் ஆகவே இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இத பிரிச்சு சொல்ற ஆக கர்மத்தினுடைய பலன் ராஜச கர்மத்தோட பலன் தாமச கர்மத்தோட பலன் ஆகவே குணங்களின் பலன் என்ன என்பது பற்றி இந்த ஸ்லோகம் உபதேசம் செய்திருக்கிறது அடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாளைக்கு படிப்போம் கர்மன